மேவ மாதமே ேவிய திரவிணம் மேவெவோயோ வம்ச ஷிபோ மகோ நமோ குருபியோபர பிரோம்மவீ சச்சிதானிணே நமோ வேதாந்திசாட்சிணே கிருஷ்ணாயலோக்கேஜாஸே முனி சகசிரமூர் புருஷோத்தம சஹசிரநே சகசநி விஷ்ணுசநாமம் சங்கரபாஷ்யத்தோடு படித்து கொண்டிருக்கிறோம் பூர்வ பாகமெல்லாம் நிறைவு செய்தோம் பிறகு பலஸ்ருதியை பாகத்தையும் பூர்த்தி பண்ணினோம் பிறகு விஸ்வங்கிற நாமாவுக்கு அர்த்தம் பார்க்க தொடங்கியிருக்கோம் ஒரு வகுப்பில் நான் சொல்லியிருக்கேன் இதுக்குள்ளே பழக்கமாக சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய தியான ஸ்லோகங்களுக்கும் அர்த்தம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதை நினைவில்லாமல் நம்ம தொடங்கிட்டோம் நிறைய பேர் அதை ஞாபகப்படுத்தினதுனால அதை நிறைவு செய்துவிட்டு பழு மறுபடியும் விஸ்வங்கிர நாமாவுக்கு ஆதிசங்கரருடைய வியாக்கியானத்தை பின்பற்றி அர்த்தம் படிக்கலாம் கடைசியாக பூர்வ பாகத்தில் மகாபாரதத்துலேயும் சரி சங்கரபாஷ்யத்துலையும் இருக்கக்கூடிய ஸ்லோகம் என்னென்னா பூர்வாகத்தில் யாரு நாமான கௌணா விக்கிய மகாத்மன ரிஷி பரிகீத்தா தா வீதே அதைத்தான் அங்கே சொல்லியிருக்கார் தா வீதே அதோடு முடிச்சுட்டார் ஆதிசங்கரர் அதே மாதிரி ஃபலஸ்ருத்திலையும் நத்தேயாந்தி பராபவம் அத அதோடு பூர்த்தி பண்ணிவிட்டார் ஆஹ நாம தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த போர்ஷன் அந்த போர்ஷன் தான் ஆனால் இடையில் நம்ம சம்பிரதாயத்தில் பழக்கத்தில் நிறைய ஸ்லோகங்கள்லாம் சொல்கிறோம் தியான ஸ்லோகங்கள்லாம் அது ரிஷிர்நாம் நாம் சஹசிரஸ் வேதவியாசோ மகாமுனிகின்னு தொடங்கி ருக்மிணி சத்யபாமாபியாம் சகிதம் கிருஷ்ணமாசிரயே வரைக்கும் நம்ம சொல்லின்னு அந்த போர்ஷனுக்கு நான் சுருக்கமாக அர்த்தம் சொல்கிறேன் ஏன்னா இதுக்கு சங்கரபாஷ்ய வியாக்கியானமெல்லாம் கிடையாது ஆகவே இந்த ஸ்லோகங்களுடைய பத பதார்த்தம் இந்த ஸ்லோகத்தில் என்ன பதங்கள் இருக்கோ அந்த பதார்த்தம் என்னவோ அதுக்கு மாத்திரம் அர்த்தம் சொல்லிவிட்டு மறுபடியும் விஸ்வங்கிற நாமாவுக்கு ஆதிசங்கரை சொல்ல தொடங்கியிருக்கிறத படிக்க ஆரம்பிச்சுருக்கோம் அதனுடைய தொடர்ச்சியை பின்னால் தொடரலாம் இப்போ நாம் ध्यान இந்த தியானம் வழக்கமாக சொல்கிற தியானத்துக்கு அர்த்தம் சொல்கிறேன் ரிஷிர்நம் भगवान देवकी தேவீசு அமிரும்சூத்பவோ பீஜம் சக்திதேவகிநந்த த்சாமாஹ்தய்தாந்தியுதே இது வந்து நியாசத்துக்குள்ள பிரயோகத்தை சுருக்கமாக சொல்கிற ஸ்லோகம் இதெல்லாம் சஹசிரிய நாம்நாம் சஹசிர மகாமுனி வேதவியாசா ரிஷிஹிபதி ரிஷிஹின்னா இந்த இந்த சஹசிரநாம ஸ்தோத்திரத்தை பீஷ்மாச்சாரியர் யுதிஷ்டிரனுக்கு சொல்கிறது அப்படி எழுதியிருக்கார் வேதவியாசர் ஆகையினால இந்த சஹசிரநாமத்துக்கு ரிஷி யாருன்னா வேதவியாசர் தான் ரிஷிஹி மகாமுனிஹி மகாமுனிகின்னா மிகச்சிறந்த பெரிய முனிவர் முனிவர்ங்கிற வார்த்தைக்கு அடிக்கடி நான் சொல்கிறார் தமிழ் பொ சொல் ஆழ்ந்த சிந்தனையாளர் ரொம்ப ஆழமாக சிந்திக்கக்கூடியவர் மனநாத் மனநசீலகா முனிஹி மௌ முனிகிங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது மௌனான் முனிகி மனநசீலத்வாத் முனிஹி அதாவது நல்ல சிந்திக்கக்கூடிய சக்தி உள்ளவர் ஆகையினால் அவருக்கு முனிகின்னு பேர் சாதாரண முனி இல்லை கீதையிலே பகவான் சொல்கிறார் முனி நாமப்பியகம் வியாசகா நான் வியாசராக இருக்கிறேன் ஆக அவருக்கு நிறைய பேர்லாம் இருக்கு அதில் முக்கியமான பேர் வியாசகா கிருஷ்ணத்வைபாயனஹாங்கிறதுதான் அவருடைய முதல் நேம் ஆனால் வியாசருங்கிறது வேதங்களையெல்லாம் காப்பாற்றுறதுக்கான வழிமுறை எல்லாம் கண்டுபிடிச்சதுனால அவருக்கு வியாசர்னு பேர் வேதங்களையெல்லாம் பிராமணர்களையெல்லாம் பிரித்து வேதங்களையெல்லாம் நீங்கள் இந்த சாக்கையை படிங்கோ இந்த சாக்கையை படிங்கோன்னு பிரித்து விட்டது அவர்தான் வியாசருக்கு முன்னால் யார் எல்லாரும் எல்லா வேதத்தையும் சொல்லலான் அப்படி இருந்தால் அதை காப்பாற்ற முடியாதுங்கிற காரணத்தினால பிராமணர்களையே குரூப் குரூப்பாக பிரித்து விட்டு நீ எஜுர்வேதம் படி எஜுர்வேதத்தில் இந்த சாக்கையை மாத்திரம் காப்பாற்று அப்படின்னு அத்தனை இது பண்ணால் வேதம் அழிஞ்சு போயிடுங்கிறதுக்காக வேண்டி வேதத்தை காப்பாற்றுற ஒரு முறையை உருவாக்கி கொடுத்தவர் அதுதான் அவருக்கு பேர் வேதவியாசர் ஆஹ மகாமுனி வேதவியாச நாம் நாம் சஹசிரசிய ரிஷிஹிபதி ரிஷிகின்னு சொன்னாலே பொதுவாக ரிஷுங்கிற தாத்துவுக்கு டுனோன்னு அர்த்தம் ரிஷதி ஜானாத்தி இது ரிஷிகி எதை ஜானாத்தின் அத்தீந்திரிய வஸ்து திரஷ்டா ரிஷிஹி ஆஹா இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை வாழ்க்கைக்கு பயனுள்ள விஷயங்களை யார் கண்டுணர்ந்து சமூகத்துக்கு வழங்குகிறாரோ அவருக்கு பேர் ரிஷிஹி ரிஷின்னு பேர் ரிஷிங்கிற சொல்லுக்கு நிறைய அர்த்தம் இருக்குது இருந்தாலும் இந்த அர்த்தம் ரிஷதி ஜானாத்தி அத்தீந்திரிய வஸ்து யஹா சஹா ரிஷி எவன் அத்தீந்திரிய வஸ்து அதாவது இந்திரியங்களுக்கு புலப்படாத வஸ்துக்களை யோகசக்தியினால தப்சக்தியினால கண்டுணர்ந்து சமூகத்தினுடைய பயனை கருதி வழங்குகிறாரோ அவருக்கு பேர் ரிஷின்னு பேர் ஆகவே இந்த மகாபாரதம்ங்கிறது ஒரு லட்சம் ஸ்லோகம் அத்தனை ஸ்லோகங்களை எழுதியிருக்கார் வேதவியாசர் அப்பேற்பட்டவர் தான் இதுக்கு இந்த மந்த் இந்த விஷ்ணு சாஸ்திரநாமத்தை கண்டுபிடித்த ரிஷி அவர் தான் இந்த விஷயத்தை உணர்ந்து நமக்கு சொல்லியிருக்கார் ஆகவே ரிஷிஹி வேதவியாசா அப்படின்னு நினைக்கணும் இதுக்கு பிரயோகம் பின்னால் வரப்போகிறது இது வந்து பிரயோகம் எப்படி பண்ணணும்னு சொல்லிக் கொடுக்க போகிறது பிறகு பிரயோகம் வரப்போகிறது அஸ்யஸ்ரீ விஷ்ணோர் திவ்யசகசிரநாமஸ்தோத்திரமகாமந்திரஸ்ய வேதவியாசோ பகவான் ரிஷிஹி அப்படின்னு அப்புறம் சொல்ல போகிறோம் அது பிரயோகம் இது வந்து எப்படி பிரயோகம் பண்ணணுங்கிறத சுருக்கமாக சொல்கிறது இப்படி நம்ம சாஸ்திரத்தில் நிறைய இப்படி இருக்குது வேதங்களே அப்படி தான் இருக்குது யாகங்கள்லாம் எப்படி பண்ணணும்னு சுருக்கமாக சொல்லிகிட்டே போகும் அப்புறம் விஸ்தரித்து பிராமண வாக்கியங்கள்லாம் அது விளக்கி சொல்லும் அதுக்கப்புறம் பிரயோக பாகங்கள் தனியாக இருக்கும் அதை முதல்ல சுருக்கமாக சொல்லி அதை கொஞ்சம் விரித்து சொல்லி அதுக்கப்புறம் பிரயோகங்கள்லாம் சொல்கிறது இப்போ கும்பாபிஷேகம் அப்படின்னு சொன்னால் கும்பாபிஷேகம் விதிகிங்கிறதெல்லாம் ஸ்லோகா ஃபார்மில் இருக்கும் அதெல்லாம் பிரயோகமாக இருக்காது அதில் இருக்கிறதெல்லாம் தனித்தனியாக பிரித்து அப்புறம் பிரயோகம் பிரயோகம்னா என்ன உபயோகப்படுத்துறது அதெல்லாம் மந்திரமாக இருக்கும் ஸ்லோகா ஃபார்மில் இருக்கும் அதை எடுத்து என்ன பண்ணுவோ இப்படி சொல்லியிருக்குன்னு சொல்லி தனித்தனியாக பிரித்து பிரித்து அப்புறம் அதை யூஸ் பண்ணணும் ரிச்சுவலில் கொண்டு வரணும் ரிச்சுவல் எப்படி பண்ணணுங்கிறதெல்லாம் ஸ்லோகா ஃபார்மில் இருக்கும் அதை மனசில் வாங்கிட்டு இந்த இதுக்கப்புறம் இப்படி பண்ண சொல்லியிருக்கார் இதுக்கப்புறம் இதை சொல்ல சொல்லியிருக்கார் அதிலெல்லாம் கண்டன்ஸ் பண்ணி சுருக்கமாக இருக்கும் அதுலேயே ஊறி இருக்கிறவனுக்கு தான் தெரியும் சில சமயம் அதில் இல்லாத வேற ஒரு இடத்துலேருந்து எடுத்துக்கோன்னு சொல்லி ஒரு ஸ்லோக ஒரு லைனில் எழுதிட்டு போயிடுவாங்க அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சு பண்ணணும் அ சஹசிரிய வேதவியாசோ மகாமுனி இதில் இருக்கிற மீட்டர் என்னதுன்னா சந்தஸ் வந்து அனுஷ்டு சந்தஸ் இதில் யார் தேவன்னா தேவகீ சுதா ஸ்ரீ கிருஷ்ணா பகவான் தேவகீ சுதா தேவஹா அ ரிஷி சந்த் தேவதை ஒரு ஸ்லோ ஒரு மந்திரத்தை சொல்கிற போது ரிஷி சந்தஸ் தேவதையே தியானம் பண்ணிட்டு சொல்லணும் அப்படி சொன்னாத்தான் அதுக்கு பூர்ணமான பலன் இது ஒரு தனிவிதமான சயின்ஸ் அதனால ரிஷி ச தேவர் யாருன்னா தேவன் யாருனா பகவான் தேவகி சுதா பகவான் தேவஹா பகவான் தேவகி சுதா பரிபூர்ணமான சக்தி உள்ள தேவகியினுடைய புத்திரனாகிய ஸ்ரீகிருஷ்ணன் தான் இதுக்கு தேவத இதுக்கு பீஜம் இந்த சகஸ்திரநாமங்கள்லாம் எதுக்குள்ளே அடங்கியிருக்கு அப்படிங்கிறதுக்கு இதனுடைய பீஜம் அதுக்குள்ளே இருக்கிற சக்தி அமிர்தாம் சூத்பவோ பீஜம் அப்புறம் பின்னால் சொல்ல போகிறோம் அமிர்தாம் பானுரிதி பீஜம் அப்படின்னு சொல்ல போகிறோம் இவர் அந்த ஸ்லோகத்துக்காக வேண்டி சௌரியமாக சொல்கிறார் அமிர்தாம் பீஜம் சக்திர் தேவகி நந்தனஹா சக்தி யாருன்னா தேவகி தேவகிக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தான் அதனுடைய சக்தி பீஜம்னா வெதை சக்தினா அதுக்குள்ளே இருக்கிற ஆற்றல் திருசாம ஹிருதயம் தச தேவகி நந்தன சிரஷ்டா க்ஷிதி ஷஃப் பாபனா ஷனஹா அப்படின்னு இருக்கு இல்லையா அதுதான் சக்தி அந்த அமிர்தாம்சூதவீஜம்ங்கிறது வெதை அேவகீனந்தா க்திஷ் பாபநீலந்தீச்சிரீஷாங்க ரீரோயிராயுதிரசீம விஷம் கது மொதல்நந்தீநந்திர அதிதய திருசாமா ஹ்தயம் तस्य சாந்தியர்த்தே विनियुज्यते। ஆஹ் திருசாமா திருசா மாசாம நிர்வாணம் பேஷம் பிஷக்கு அப்படிங்கிறது தான் இதோட ஹ்தயம் இதையே இந்த மந்திரத்தோட விஷயத்தை இதெல்லாம் மந்திரசாஸ்திர விஷயமாக வந்துடும் எதுக்காக இதை பண்ணுறத ஜபிக்கிறோம் அப்படின்னா சாந்தியர்த்தே சாந்தியர்த்தே விநியுஜியத்தினாத்தியம் ஜபம் க ஆக எல்லாம் எல்லாருடைய ச லோகக் க்ஷேமத்துக்காக சாந்திக்காக இதை ஜபிக்கிறோம் சாந்தி அர்த்த விநியுஜத்தே இந்த இந்த விஸ்வசாஸ்திரநாமத்தில் எது எதில் யூஸ் பண்ணணும் விநியோகம் எப்படி பண்ணணும் எதுக்காக பண்ணணும்னா எல்லாருக்கும் எல்லா வகையிலையும் சாந்தி நோய் வரப்படாது தரித்திரம் வரப்படாது எந்த வா இந்த மழை போகப்படாது ஆக இது வந்து சாந்தியர்ச்சே விநியுஜதே அதனால்தான் ஆதிசங்கரர் கேயம் கீதா நாம சஹசிரம்னு சஹசிர சஹசிரநாமத்தையும் பகவத்கீதையும் படிக்கணும் சகசிரநாமம்னு சொன்னாலே விஷ்ணு சஹசிரநாமந்தான் மற்ற சஹசிரநாமம்லாம் அப்புறம் ஆக சாந்தியர்ச்சே விநியோஜியத்தே அப்புறம் இன்னும் இதை பற்றி விஸ்தாரமாக சொல்லதெல்லாம் இருக்குது அப்புறம் நான் சொல்கிறேன் நியாசங்கள்லாம் இருக்குது இப்போ நாம் சொல்கிற நியாசங்கள் குறைவு பழக்கத்தில் இன்னும் நிறைய இருக்குது அதுக்கப்புறம் சொல்கிறேன் விஷ்ணும் ஜிஷ்ணும் மகாவிஷ்ணும் பிரபவிஷ்ணும் மகேஸ்வரம் ஆக விஷ்ணுன்னு சொன்னால் எங்கும் வியாபிச்சிருக்கிறவர் ஜிஷ்ணுன்னு சொன்னால் எல்லாத்தையும் எல்லாவற்றையும் வெற்றி கொள்கிறவர் மகாவிஷ்ணுன்னு சொன்னால் சர்வத்தையும் வியாபிச்சிருக்கிறவர் ரிப்பீட்டேஷன் தான் ரிப்பிட்டேஷன் தான் ஆனாலும் மகாவிஷ்ணுன்னா வியாபித்திருக்கிறவர்களேயே இவர் தான் சிறந்தவர் மேலானவர் ஏதோ விஷ்ணுன்னா கொஞ்சம் வியாபகம்னு நினச்சிக்காதே அல்ப வியாபகம் இல்லை இது மகாவியாபகா அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்காக மகாவிஷ்ணு பிரபவிஷ்ணும் தன்னை பலவிதமாக ஆக்கி கொண்டிருக்கார் பிரகர்ஷேண பவதி இது பிரபவா ஆஹ் பிரபவிஷ்ணும் மகேஸ்வரம் அனைத்தையும் ஆளுபவற்றில் மேலானவர் நம்ம வீட்டை மெயின்டைன் பண்ணால் நம்ம அல்பைஸ்வரந்தான் இந்த கவர்மெண்டெல்லாம் ரன் பண்ணுற சீஃப் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர்லாம் கூட அவரோட அவரோட கம்பேர் பண்ணுறபோது அல்ப ஈஸ்வரகா தான் அவர் மகேஸ்வரகா அநேக ரூப தைத்தியாந்தம் அந்தம்னா முடிவை கொன்றவர்னு அர்த்தம் அந்தஹாங்கிறதுனுடைய திவித்தியா பக்தி ஏகவச்சனம் ஆஹா அநேக்க ரூப தைத்தியாந்தான பலவிதமான இராட்சசம் தைத்தியான்னு சொன்னாலே தித்தி புத்திராக தைத்தியாக ஆகையினால இவர்களெல்லாம் இராட்சசர்கள் ஒருத்தம் ஒரு ஒரு விதமாக பிஹேவ் பண்ணுவான் எப்படி பண்ணுவான்னே தெரியாது பார்லிமெண்ட்டை பார்த்தா தெரியும் பார்லிமெண்டில் பேசுகிறதெல்லாம் கேட்டால் தெரியும் வேற எங்கேயும் போய் பார்க்கவே வேண்டாம் அசம்பிளி பார்லிமெண்ட்டில் பார்த்தா எவ்வளோ ராட்சஸர்கள்லாம் இருக்கிறார்கள்னு தெரியும் நம்மளால் சூஸ் பண்ணப்பட்டவர்கள் அங்கே பேசுகிறதெல்லாம் பார்த்தா எப்படியெல்லாம் பணம் வீணடிக்கப்படுறது அது எவ்வளோ எவ்வளோ குவாலிட்டியோடு அங்கே எல்லாத்தையும் பண்ணி ஆகணும் இவங்களுக்கு பீப்புளுக்கு எதா பிரஜா ததா ராஜா மாதிரி தானே ஏன்னா இவங்களுடைய சுபாவம் இப்படி இருக்குது பார்த்தா அனாவசியமாக சண்டை போட்டு வேஸ்ட் பண்ணி டயத்தை பணத்தை வீணடித்து சும்மா இதுக்காக சொன்னேன் அதுக்காக வேண்டிய அசம்பிளியில் இருக்கிறதும் தைத்தியன்னு எழுதி விடாங்க அதுக்காக சொன்னேன் தைத்தியர்கள்னால் என்னென்ன அரக்கர்கள் அத்தனை பேரையும் முடிவுக்கு கொண்டு வரவர் அந்த அந்தம் கரோத்தின்னு அர்த்தம் பலவிதமான அநேக ரூப தைத்திய தைத்தியாக பலவிதமான தைத்தியர்கள் கிருஷ்ணரே சொல்கிறார் ராட்சசன் வேறே அசுரன் வேறே அசுரன் கிரகம் வந்து கொல்ல மாட்டான் ஆனால் ரொம்ப நம்மள்ட்ட இருக்கிறதெல்லாம் பிடிஞ்சி அவன் அனுபவிப்பான் அசுஷு ரமந்தே இத்தி அசுரஹான்னு பேர் அதாவது அதர்ம விஷய சுகத்தில் ரசிக்கிறவன் வந்து அசுரன்னு பேர் தர்மமாக விஷய சுகத்தை அனுபவிக்கிறவனுக்கு சுரஹான்னு பேர் ராட்சசன் கிரகம் வந்து எல்லாரையும் ஹிம்சை பண்ணிகிட்டே இருப்பான் அவன் அனுபவிக்கிறானோ இல்லையோ இன்னொருத்தன் நிம்மதியாக இருக்கப்படாது இன்னொருத்தன் வந்து ச துக்கமாக அவனுக்கு ஆனந்தம் அவன்தான் ராட்சசன் இவன் அசுரன் என்னென்ன பரவாயில்ல இன்னொருத்தன் துக்கப்படன்னு நினைக்க மாட்டான் நான் எப்படியாவது ஆனந்தமாக இருக்கணும் யார் எக்கேடு எனக்கு என்ன அப்படியா இந்த மாதிரி குரூப் இது என்றைக்கும் பிரபஞ்சத்தில் இருக்கத்தான் செய்யும் தேவலோகத்திலையும் நிம்மதியாக இருந்துட முடியாது அங்கேயும் ராட்சசம் வந்துருவான் பிரம்மசூத்திரத்தில் இதெல்லாம் நிறைய விச்சாரம் வரும் தேவலோகத்தில் தேவர்களுக்கு வந்து ரிச்சுவல் பண்ணுறதுக்கு அதிகாரம் இருக்கா பிரம்ம விச்சாரம் பண்ணுறதுக்கு அதிகாரம் இருக்கா அப்படின்லாம் ஆராய்ச்சி பண்ணுறபோது பிரம்மசூத்திரத்தில் இதெல்லாம் வரும் தேவர்கள்லாம் ரிச்சுவல் பண்ண முடியாது ஏன்னா அவன் இந்திராயஸ்வகா நின்றனே ஹோம் முடியுமா பண்ண முடியாது அதனால அங்கே ரிச்சுவலுக்கு ரைட்ஸ் கிடையாது பிரம்ம விச்சாரத்தில் ரைட்ஸ் இருக்குதுன்னா அங்கேயும் சுலபமாக வராதுன்னா ஏன்னா இவன் எப்போவும் ஹாப்பியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்குன்னு வைராக்கியம் எப்படி வரும் ஏதோ அடி வாங்கணும் சனி தசை வர வேண்டாம் வந்தால் தானே அப்படி இருந்தால் தானே அவனுக்கு அங்கே வந்து வைராக்கியம் அவனுக்கு எப்போ பார்த்தாலும் மியூசிக்கு டான்ஸு சாப்பாடு சந்தோஷமாக இருக்கும் வியாதியும் வராதுன்னு சொன்னால் அவனுக்கு எங்கே வைராக்கியம் வரப்போகிறது அப்படின்னா வைராக்கியம் வருமா வராதா அப்படின்னு ஒரு விசாரம் வரும் அங்கேயும் ராட்சசன் வருவான் இந்திராணியை தூக்கின்னு விடுவான் அப்போ அங்கேயும் வந்து என்னாகும்னா என்னத்துக்கு இந்த தேவப்பதவின்னு அவனுக்கும் தலையில் அடிச்சுப்பான் அப்போ அவனுக்கும் வைராக்கியம் வந்தால் பிரம்மவிசாரம் பண்ணுவான் அவனை விட நமக்கு சௌரியம் வைராக்கியம் சீக்கிரம் வரணும் நமக்கு இங்கேயே வரமாட்டேங்கிறது ஆஹா பிரப விஷ்ணு அநேக ரூப தைத்தியாந்தா தம் அநேக ரூப தைத்தியாந்தம் அவர்களுக்கெல்லாம் முடிவை உண்டு பண்ணுற பகவான் நான் புராணத்துல எல்லாம் பார்த்தா விஷ்ணுட்டு தான் தேவர்கள்லாம் ஓடுவார்கள் உடனே விஷ்ணு அவதாரம் எடுத்துன்னு வருவார் மத்ய அவதாரம் எடுப்பார் கூர்ம அவதாரம் எடுப்பார் இந்த எல்லா ராட்சஸர்களையெல்லாம் கொன்று கொன்று அவதாரம் பண்ணி இதே தான் நடந்துட்டுருக்கு சுற்றி சுற்றி ஆ புருஷோத்தமம் புருஷோத்தமஹான்னா ப்யூர் கான்சியஸ்னஸ் தான் இந்த இடத்துல புருஷேஷு உத்தமஹா எல்லாவற்றிலும் அதாவது எல்லா சரீரங்கள்லையும் இருக்க வியாபிச்சிருக்கக்கூடிய சைத்தன்யம்னு அர்த்தம் நமா நமஸாரம் பண்ணுறேன் அஹ விஷ்ணு நமா ஜிஷ்ணு நமா மகாவிஷ்ணு நமாவிஷ்ணு நமா மகேஸ்வரம் நமாமி அனைகருபைத்தியாந்தன் நமாருஷோத்தமம் நமா அப்படி இதோட முடிஞ்சிருக்கு அப்புறம் அடுத்தது என்னது நியாசம் அய்யோர் திவ்யசிரநாஸ்மாம அீவிஷ்ணோர்வியமோ மகாமீதவியுந்தீமாவிஷு பரமாத்மா श्रीमान, देवता, भानुरिति देवकी அமசூத் பீஜம் தேவீனந்தனா சேதி உத்வ க்ஷோ परमो மந்திர சங்கபனந்தீதிக்கம் ஷாங்கன்வாங்கதரங்கோதிமசா சமேதி கவச்சம் श्री श्री னந்தம்மேதி सहस्रनाम जपे சகசிரியோக இது நியாசம் இதெல்லாம் இது பண்ணுறபோது உடம்புல அவயவங்களை எல்லாம் தொடணும் தொடரும்போது என்னென்னா நம்மளுக்கு ப்ரொடெக்ஷன் நியாசம்னு சொன்னால் ஒரு ஒரு உடலில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு அந்தந்த தேவதைகளை இருக்கும்படி எழுந்தருளும்படி பிரார்த்தனை பண்ணுறது என்னது ஓகே ஆசம் நியாசம்னு சொன்னால் தேவதைகளெல்லாம் இருக்கும்படி பிரார்த்தனை பண்ணிக்கிறது இந்த உடம்பு மனசை ப்ரொடெக்ட் பண்ணுறது அதுக்கு வேண்டிய ஒரு சில விஷயங்கள் தான் இது அஸ்யஸ்ரீ விஷ்ணோர் திவ்ய சில புஸ்தகத்தில் விஷ்ணோர் நாம சஹசிரஸ்யான்னு இருக்குது விஷ்ணோர் திவ்யாங்கிறது நம்ம தேசத்து பாடம் திவ்ய சகசிரநாமம் தெய்வீகமான சகசிரநாமம் விஷ்ணுவினுடைய दिव्य திவ்யசிரநாமஸ்தோத்திரத்தினுடைய ஸ்தோத்திரமஹாமந்திர மந்திரம் என்ன ஆதிசங்கர ஜபம்னேதான் சொல்கிறார் ஏன்னா கிஞ்ஜபன் முச்சத்தை ஜந்து ஜன்மசம்சாரபந்தன ஆகவே ஜபம்னுதான் சொல்லியிருக்கு ஸ்தூவன் நாமசகசிரேண ஜகத் பிரபும் தேவதேவம் அனந்தம் புருஷோத்தமம் ஸ்தூவன் நாமசகசிரேண புருஷசிதமேவாச்சையம் பத்திய புருஷமியம் தியவன் நமியம் யனஸ்தமேவாதிஷ்ணும் சுவோக்கமேகாட்சம்வன்கோவேம் சர்வர்ஜம் லோக்கன்கீர்வம் லோக்கா மகத்பூத்தம் சர்வூத்தோத்ம் ஏஷமே ஸ்ரம் தர்மோதிக்கமோமரீகாட்சம் ஸ்தவைரச்சேந்தர பரமம்ோ மஹ் பரமம் மத்தபரமம் மகன்பிரம்ம பரமம் ய் பராணம் பவிணம் பவித்தம் யோ மங்கலாநலம் தைவம் தய்தூத்தம் யோவியித்தர் பூத்தி பவியதியுகா எணியம் யாந்தி புனராக யுகட்சோக பிரானபத்தை விஷ்ணோர்னே ஷு பாபம் யாரு நாமானி விக்காத்மிப்பரி தாங்க வீத்தே ல்லாம் வந்து அதில் இருக்குது அதுலேயே நிறைய சொல்லியிருக்கு ஆக இது ஜப்பந்தான் மகாமந்த்ர ஜப்பா சாதாரணமாக பதினஞ்சு அக்ஷரத்துக்கு மேலே போனால் அதுக்கு பேர் மகாமந்திரம்னு பேர் மந்த்ரஹா மகாமந்த்ரஹாங்கிறதுக்கு ஒரு விதி உண்டு சில பேர் அதை ஃபாலோ பண்ணுவார்கள் சில பண்ணுறது எழுத்து இத்தனை எழுத்து வரைக்கும் இருந்தால் அதுக்கு பேர் மந்த்ரஹா எழுத்து கூடி எடுத்துன்னு சொன்னால் பதினஞ்சு அக்ஷரத்துக்கு மேலே போயாச்சுன்னா அதுக்கு பேர் மகாமந்திரஹான்னு பேர் சகசிரநாமத்தில் இருக்கிறது எல்லாம் எவ்வளோ இருக்குது எல்லாம் மகாமந்திரம் என்று சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது இப்போ பஞ்சாட்சரம்லாம் மகாமந்திரமா இல்லையான்னு அது வேற விஷயம் அதான் பொதுவாக ஒரு விதி இருக்குது இந்த மந்திரங்கள்லாம் சித்திக்கணும்னா அதுக்கு நிறைய சாதனங்கள்லாம் இருக்குது சும்மா வெறுமனை சொல்லிகிட்டு வராது அதுக்கு நிறைய முறைகள்லாம் இருக்குது அஸ்யஸ்ரீ விஷ்ணோர் திவ்ய சஹசிரநாமஸ்தோத்ர மகாமந்திரஸ்யா அப்படின் சொல்லி தலையை தொடணும் ஸ்ரீவேதா முதல்ல கை கூப்பின்னு சொல்லுவோம் ஹஸ்யஸ்ரீ விஷ்ணோர் திவ்ய சஹசிரநாமஸ்தோத்ர மகாமந்திரஸ்ய ஸ்ரீவேதவியாசோ பகவான் ரிஷிஹி அப்படி சொல்லி ரிஷிஹின்னு சொல்கிறது தலையை தொடணும் அனுஷ்டுச்சந்தா அப்படி சொல்கிறபோது மூக்குக்கும் வாய்க்கும் நடுவில் உதட்டுக்கு மேலே தொடணும் வாயை தொடக்கிடாது சந்தஸ் வாய் தான் சொல்கிறது ஆனால் வாயை தொடக்கூடாது மேலே தொடருது மூக்குக்கும் மேலுதடு மேலுதடு தொடர்கதுக்கு பேர் தான் உதட்டுக்கும் மேலே தொடணும் உதட்டு தொடக்கூடாது அங்கே சந்தஸ் அனுஷ்டுப் சந்தகா அப்புறம் வந்து ஸ்ரீ மகாவிஷ்ணு பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணோ தேவதா சில புத்தகத்தில் இருக்குது ஸ்ரீமான் நாராயணோ தேவதா ரெண்டும் ஓகே ஸ்ரீமான்னு சொல்கிறப்போ பிரிச்சா நல்லது ஸ்ரீமன் நாராயணோ தேவதாங்கிறது சேத்து சொல்கிறதே சொல்லலாம் அஹ ஸ்ரீமன் நாராயணோ தேவதா அமிர்தாம் சூத்பவோ பானுஹு இீஜம் பீஜம்னா வலது மார்பத் தொடர்றது சம்பிரதாயம் அமிர்தாம்சூத்பவோ பானுரிதி பீஜம் தேவகி நந்தன சிரஷ்டேதி சக்தி அதெல்லாம் மந்திரங்கள்லாம் நம்ம அங்கே பார்ப்போம் இதுக்கெல்லாம் அர்த்தமெல்லாம் இப்போ நான் சொல்லலை விஷ்ணுவின் சகசிரநாம ஸ்தோத்திரத்துக்கு ரிஷியாக இருப்பவர் வேதவியாசர் பகவான் ரிஷி சந்தஸ் வந்து அனுஷ்டுக் சந்தஸ்ஸு தேவதை வந்து நம்ம பார்த்தோம் அங்கே பகவான் தேவகி சுதா அப்படி பார்த்தோம் இங்கே வந்து மகாவிஷ்ணு பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணோ தேவதா அவதாரமாக இருக்கிறதுனால ரெண்டும் ஓகே அங்கே முதல்ல பார்த்தது என்ன ரிஷிநா சகசிரிய வேதவியாசோ மகா முனி ஷந்தோ அஷ்டுப் தேவோ பகவான் தேவகீசு ஆனால் இங்கே எப்படி இருக்குது மகாவிஷ்ணு பரமாத்மா மகாவிஷ்ணு பரமாத்மா ஸ்ரீமன்னாராயண தேவதா அமிர்தாம்சூத்பவ அப்படிங்கிறது மந்திரம் சஹசிரநாமத்துக்குள்ளே இருக்குது அமிர்தாம்சூத்பவோ பானு இ பீஜம் பீஜங்கிறது அதனுடைய சக்தி பீஜம்ங்கிறது வெத தேவகி நந்தன சிரஷ்ட இ சக்திஹி எழுதுமார்பு தொடுவோம் உத்பவ்ஷோபனோ தேவை இ பரமோ மந்திரஹா இந்த இடத்துல உத்பவ்ஷே க்ஷோபணோ தேவை இரமோ மந்திர சாதாரணமாக பீஜம் சக்தி கீழக்கந்தான் இங்கே வந்து பரமோ மந்திரஹான்னு சொல்லி உத்பவக்ஷோப நோதேவ ஸ்ரீகர்பரமேஸ்வரஹா அப்படிங்கிறத மந்திரமாக இங்கே சொல்லியிருக்கு இது ஒரு நியாசம் இது கொன்றும் ஸ்தானம் சொல்லலை நம்ம வந்து பரமோ மந்திரகா கை கூப்பிக்க வேண்டிதான் சங்கபிரன்னந்தகி சக்ரீதி கீழக்கம் வேறு சில சாஸ்திரங்களில் இருக்கும்னு நான் பார்த்துட்டு அப்புறம் சொல்கிறேன் சங்கபிரண்நந்தகி சக்ரீதி கீழக்கம் கீழக்கம்னா லாக் பண்ணுறது விதைய வச்சு அதோடய பவர்லாம் நினச்சி கீழக்கம்னா க்ளோஸ் பண்ணுறது கீழக்கங்கிற போது நடுமார்பை தொடுவோம் சங்கபிரந்த கீசக்ரி ஷார்கதன்வா கதாதர அந்த மந்திரம்தான் லாக் பண்ணுறதாம் கீழக்கம் ஷார்கதன்வா கதாதர அஸ்திரம் அஸ்திரம்னு சொன்னால் சாதாரணமாக அஸ்திரம்ங்கிறது போடுறது நம்மளை சுற்றி இருக்கிற தீய சக்திகள்லாம் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இந்த பாராயணம் பண்ணுறதுக்கு அதில் அஸ்திரங்கிறது தட்டுறது கையை விரலை மூணு விரலால் இடது கையில் இப்படி தட்டுவோம் அதுக்கு பேர் அஸ்திரம் அஸ்திர பட்டு அப்படி சொல்லுவோம் ஆனால் இங்கே பட்டு சொல்லலை பட்டுங்கிறது ஒரு மந்திரம் தனியாக ஆனால் அந்த ஃபட்டுங்கிறது இங்கே யூஸ் பண்ணலை ஆக ஷார்கதன்வா கதாதரயத்தி அஸ்திரம் இன்னொன்று இருக்குது அதை நான் அப்புறம் பார்த்துட்டு சொல்கிறேன் கதாதர இத்தியஸ்திரம் திருசாமா சாமகசாமேத்தி கவச்சம் திருசாமா சாமக சாம நிர்வாணம் பேஷம் பிஷக்கு அப்படிங்கிற அந்த மந்திரத்தை சொல்லி நம்ம அந்த இதிங்கிறத ஃபுல்லாக கூட சொல்லலாம் திருசா மாசாமக்சாதி கவச்சம் அப்படின்னு இருக்கேன் அது ஃபுல்லாக சொல்லலாம் திரிசா மா சா மக்சா நிர்வாணம் பேஷம் பிஷக்கு அப்படி சொல்லுள்ள தேவகீ நந்தன சிஷ்டா உத்பவா கஷோபணோ தேது அமிருதாம் சூத்பவோ பானு சசமிந்து சுரேஸ்வர அமிராம் பீஜம் சக்திர் தேவகிநந்தன அதில் இருக்குது ஆனால் அமிராம் சூத்பவோ பானுஷசமிந்து அப்படி சொல்லி பீஜம் தேவகிநந்தன சஷ்டா கஷிதிஷ்பாபநாசனி அப்படின்னு சொல்லலாம் இப்படி சொன்னால் நல்லது உத்வவா க்ஷோபனோ தேவயுதி பரமோ மந்திரஹா சங்கபிருநந்த கி சக் சங்கபிருநந்தக் சங்கபிருநந்த கி சக்ரி சார்க தன்வாகதா தரஹா கீழகம் அப்படி சொன்னால் நல்லது அந்த அர்த்தத்தை தான் சொல்லுங்க இத்தீன்னு போட்டால் அப்படி சொல்லிக்கோன்னு அர்த்தம் அப்புறம் நம்ம அதெல்லாம் ஃபுல்லாக சொன்னால் நல்லது ஆனால் இப்போ நீங்கள் அதுக்காக மாற்றிடுவாங்க யாரெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிடுவோம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க நீங்கள் தனியாக பண்ணுற போது பண்ணலாம் தாராளமாக பண்ணலாம் ஏன்னா இத்தின்னு போட்டு அது சொல்லியிருக்கு குறிப்பு கொடுத்துருக்கு இப்படி இது ஃபுல்லாக சொல்லிக்கோன்னு அர்த்தம் அது ஆ த்ரிசா நிர்வாணம் பேஷஜம் பிழக்கு அப்படி சொல்லி இப்படி தொடது கவச்சம் அப்படின்னா நம்மளை உள்ள ஃபுல்லாக இந்த மந்திரம் கவச்சம் பண்ணுறது ப்ரொடெக்ட் பண்ணுறது ஆனந்தம் பர பிரம்மே தியோனிஹி தொப்புளை தொப்பில் தொட்டு சொல்கிறது அதாவது இதுக்கு மூலம் எதுக்காக இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னா ஆனந்தம் பரபிரம்ம ஆனந்தத்தை அடையிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறேன் அந்த மெய்ப்பொருளுடைய காரணத்தை அடைவதற்காக ஆனந்தம் பரபிரம்மைங்கிறது எங்கள் ஸ்லோகத்தில் இருக்காது தெரியல ஆனந்தம் பரபிரம்ம அப்படிங்கிறது வந்து சஹசிரநாமத்தில் இருக்கிற மாதிரி தெரியல ஏன்னா இதுக்கெல்லாம் சொன்னோமே நாமாக்கள்லாம் சொன்னோமே திருசாம ஹஸாம கஸ்தாம நிர்வாணம் பேஷஜம் பிழகு ஆனந்தம் பர பிரம்மேதி இங்கே இருக்கா இல்லை ஆஹா ஆனந்தம் பரம் பிரம்ம இத்தி யோனிஹி இது கொஞ்சம் விசேஷமான நியாசம் இந்த மந்திரகா யோனிகளெலாம் சாதாரணமாக இருக்காது இங்கே கொஞ்சம் விசேஷமாக இருக்குது யோனிகி யோனிகின்னு சொன்னால் இங்கே காரணம்னு அர்த்தம் காரணம்னால் என்ன அது நாபியை தொட்டு கொண்டு அதாவது கருக்குழியை தொடர்தாக அர்த்தம் கர்ப்பஸ்தானத்தை தொடர்றதாக பாவனை ஆஹ ஆனந்தம் பரம்பரம் அப்படின்னு அந்த ஸ்தானத்தை தொடரும் ரித்து சுதர்சனக்கால இது திக்பந்தா ரித்து சுதர்சனக்காலோ பரமேஷ்டி பரிக்கிரஹா அப்படின்னு சொல்லி திக்பந்தான்னு அப்படி சொடக்கிறதுனால தீய சக்திகள்லாம் நம்மளை அணுகாமல் பார்த்துப்போம் அப்புறம் முடிஞ்சதுக்கு பிறகு அதை அனுப்பிச்சிடுவோம் திருப்பி அவங்க அவங்கள இருக்கிற இடத்துக்கு அனுப்பிச்சிடுவோம் அதெல்லாம் அந்த பாவனை ஸ்ரீ விஸ்வரூப தியானம் விஸ்வரூபா அப்படின்னு சொல்லி தியானம் பண்ணுறது இல்லாட்டி விஸ்வம் விஷ்ணு வஷட்காரோ பூதபவ்ய பவத் பிரபு அப்படின்னு தியானம் பண்ணலாம் அதுக்கப்புறம் தியான ஸ்லோகமெல்லாம் வரப்போகிறது ஸ்ரீ மகாவிஷ்ணு பிரீத்தியர்த்தே சஹசிரநாம ஜபே விநியோக மகாவிஷ்ணுவே பிரீத்தியர்த்தம் அப்படின்னா என்ன அர்த்தம் இறைவன் என்பீது அன்பு செலுத்துவதற்காக பகவானுடைய அனுகிரகத்துக்கு நாம் பாத்திரமாகணும் மகாவிஷ்ணு பிரீத்தியர்த்த என்ன என்ன அர்த்தம் மகாவிஷ்ணுவினுடைய அன்புக்கு நான் பாத்திரமாக வேண்டும் என்பதற்காக நான் இந்த சஹசிரநாமத்தை ஜபிக்கப் போகிறேன் அப்படின்னு அர்த்தம் மகாவிஷ்ணுவுக்கு நான் பிரீத்தி பண்ணுறதுக்காக இல்லை இறைவனுக்கு பிரீத்தியை உண்டு பண்ணுறதுக்காக இல்லை பகவானுடைய பிரீத்தி எனக்கு கிடைக்கணும் அவரோட பிளஸ்ஸிங்ஸ் எனக்கு வேணும் அதுக்காக வேண்டி இந்த ஜபத்தை நான் பண்ணுறேன் விஷ்ணு சகஸ்திரநாமத்தை ஜபிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் இதில் இன்னும் சில விஷயங்கள் இருக்குது விஷ்ணுப் நாம பாராயணே விநியோகா அப்படின்னு சொல்லி இன்னொரு நியாசம் இருக்குது இதில் விரிவான நியாசம் இருக்குது அது உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன் விஸ்வம் விஷ்ணுர்வஷட்கார இது அங்குஷ்டாபியான் நம கட்டவரில் தடவருது விஸ்வம் விஷ்ணுர்வஷட்கார இத்தி அங்குஷ்டாபியான் நம அமிர்தாம் சூத்போபானூர் இர்ஜனீபியான் நம அதாவது ஆழ்காட்டிவரில் தடவருது அப்புறம் அமத்தம் சுமணியோமிர மண்ண நடுவரல்டவரு சுவர்ணிந்து அனிகா நம மோதரவரல் அப்புறம் நமஷோ நமஷ்வி கனிபுண்டோபா நம உளங்க தடவணோ உள்ளங்கைக்கு வெளிலையும் தடவணும் புறங்கையும் உள்கையும் தடவணும் இப்படி சேர்த்து தடவுறது கரதலை கரபிருஷ்டாபியான் நமஹா கரதலாபியாம் நமஹா கரபிருஷ்டாபியான் நம கரத கர ப்ரிஷ்டாபியாம் நமஹா அப்படின்னு அதேதான் அங்கன்யா அப்புறம் வந்து அங்கன்யாசம் இதில் மாறியிருக்கு சாதாரணமாக அதில் ஹிரதயன்யா கரன்யாசம்னு பேர் இதுக்கு பேர் கரநியாசம் முதல்ல சந்தஸ் ரிஷி சந்தஸ் தேவதீஜம் சக்தி கீழக்கம் அதெல்லாம் பார்த்துட்டோம் ஆனால் இது இந்த நியாசம் கொஞ்சம் முதல்லே பார்த்தோமே ஷஷ்டேதி சக்திஹி சங்கபிரந்தகி சக்ரீதி கீழகம் மகாவிஷ்ணு பிரீத்தியர்ச்சே சரி இப்போ அடுத்தது சொல்கிறார் அங்கநியாசம் மாறுறது சுவிரத சுமுக சூக்மயிதி ய நம ஹோடது சுவிரசூக் சூக்ய நம சுகசூக் சுகோஷ சுக சு இல்லையா அந்த வாக்கியத்தைச் சொல்லிட்டு இது ஞானாய்ய நம அப்புறம் சகசிரமூர் விஷ்வாத்மதி ஐஸ்வரையே सहस्रमूर्धा विश्वात्मा सहस्राक्ष, சபாத் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வரியாய சிரசேஸ்வா அப்புறம் அடுத்து சகசிரார்ச்சி சப்தஜிவா சப்தயதா சப்த வாஹனியை சிாயை வஷட்டு குடுமிபகுதி பின்னால அப்புறம் திருசாமா சாமா நிர்வம் பேஷம் பிஷக்கு பலாய கவச்சாஹும் ஞானாய ஐஸ்வர்யாய சக்தியை बलाय. ப ரதாங்க பாணி ரக்ஷோபிய சர்வ பிரகரணாயுதா தேஜசே நேத்திரத்ரயாய வவுஷட்டு நேத்திரத்திரயாய வவுஷட்டு அப்படின்னா மூன்று கண்கள் ஆக்யாச்சக்கரத்தையும் தொடணும் இப்படி சேத்து தொடர் நேத்திரத்திரயாய வவுஷட்டு இந்த இடத்துல வவுஷட் மந்திரம் சேத்துருக்கு வவுஷட்டுங்கிறது ஒரு விசேஷமான மந்திரம் வவுஷட்டு வஷட்டு வாஹா ஸ்வதா இதெல்லாம் அப்புறம் ஷாரங்கதன்வா கதாதர இத்தி வீரியாய அஸ்திராய பட்டு இது விரிவான ஞாசம் அப்ப சொன்னது சுருக்கமான நியாசம் அதுதான் வழக்கத்துல இருக்கு அது போறோம் ஆனா இப்படி ஒண்ணு இருக்குங்கிற தகவலுக்கா சொல்றேன் எல்லாரும் இது நான் சொல்லல இப்படி ஒரு விஷயம் இருக்கு ரொம்ப டீட்டெயிலா நல்லா பண்ணணும் அப்படின்னு நினைச்சா அதுக்கும் சாஸ்திரத்துல வழி இருக்குன்னு ஷாங்கதன்வா ஷார்க தன்வா கதா தரஹா ரதாங்க ஷார்க தன்வா கதா தரஹா அவ்வளோதான் இத்தி வீரியாய அஸ்திராய படு அப்புறம் சுதர்சன கால இத்தி பூர்புவஸ்வரோமிதி திக்பந்த அப்படி பண்ண வேண்டியது இதுக்கப்புறம் தியானஸ்லோகமெல்லாம் இருக்குது தியானஸ்லோகம் முடிஞ்சதுக்கு பிறகு அதுக்கப்புறம் பஞ்ச பூஜை பண்ணுவோம் எல்லாம் வந்து இந்த பகவானுக்கு எல்லாம் மானசீகமாக பண்ணுவோம் லம் ப்ரிவியாத்மே விஷ்ணே ப்றிவியத்மக்கி அப்பூ இது கட்டோரதோர் தம் ஆகாத்மே விஷ்ணே ஆகாத்மக்கம் புஷ்பம் சமர்வாத்மே விஷ்ண வாயாத்மக்கூபாமி ரம் அனே விஷ்ணாத்மக்கீபம் தரிசையம் அமத்தமே விஷ்ணம் மஹான் நைவேதே சம் சர்வாத்மனே சர்வோபார பூஜாம் சமர்ப்பாமி இதெல்லாம் இப்போ தியானஸ்லோகத்துக்குன்னு நான் அர்த்தம் சொல்லலை தியானஸ்லோகத்தை சொன்னதுக்கப்புறம் இது பண்ணணும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விஷ்ணு சாஸ்திரம் பாராயணம் பண்ணணும் பண்ணி முடித்ததுக்கு பிறகு மறுபடியும் இந்த நியாசம் பண்ணணும் ஹிரதய ஹிரதயநியாசம் அங்கநியாசம் மாத்திரம் கரநியாசமெல்லாம் கிடையாது அங்கநியாசம் அங்க அங்கநியாசம் பண்ணிவிட்டு தியானஸ்லோகங்கள்லாம் சொல்லிவிட்டு இந்த பஞ்சோபாரம்னு பேர் அதாவது புஷ்பூஜையூப்பா சாதாரணு லம் ப்ரவீ ஆமனை கந்தம் சமர்ப்பி சந்தன புஷ்பம் பூஜ பூஜையா வாயம் ஆபையே ரம் அனி ஆத்மே தீபம் தரிசையா வமத்தமே அமிரம மஹான் நைவேம் நேதையே பூதுவூலம் சம் சர்வாத்மனை சர்வோர்பூ சமர்ப்பிம் பூஜைது இதுக்கு பேர் பஞ்சோபச்சார பூஜான்னு பேர் மனசுலேயே பண்ணுற பூஜை இறைவனுக்கு சந்தனம் வைக்கிறேன் புஷ்பம் வைக்கிறேன் தூபம் வைக்கிறேன் தீபம் காட்டுறேன் நைவேத்தியம் பண்ணுறேன் நமஸ்காரம் பண்ணிவிடுறேன் அவ்வளோதான் அதுக்கு பிறகு இந்த ஜபம் வண்ணத்தை சமர்ப்பணம் பண்ணணும் சமர்ப்பணம் பண்ணி அதில் இந்த நான் பண்ண சாஸ்திரநாமத்துக்கு நல்ல பலன் கிடைக்கட்டும்னு பிரார்த்தனை பண்ணணும் இதெல்லாம் இருக்குது அதுக்கப்புறந்தான் ஃபலஸ்ருதி இதெல்லாம் இதனுடைய விதிகள் இனி தியானஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்கிறேன் எத்தனை தியானஸ்லோகம் இருக்குது க்ஷீரோதண்ட பிரதேசே பூ பாதௌக்காரம் அப்புறம் மேகஸ்யாமம் நமஸ்சமஸ்தூதானாம் சசங்கச்சக்கரம் ஷாயாயாம் பாரிஜாத்த சந்திரான சேர்ந்து தான் சாயாயாம் பாரிஜாதஸ்ய சந்திரன்லாம் சேர்ந்து தான் இதுக்கெல்லாம் நான் இப்போ அர்த்தம் சொல்கிறேன் வழக்கமாக சொல்கிற ஸ்லோகங்கள் இந்த ஸ்லோகத்துக்கெல்லாம் சுருக்கமான அர்த்தம் சொல்கிறேன் கஷீரோதன்வத் பிரதேசே சுச்சி மணி விலசத்து சைகத்தை மௌக்திகா நாம் மா க்ப்மம மௌண்டித்தங்குரவிரச்சை முப்பீயூஷவருஷை ஆனந்தீனப்பு அரி நளின ஒரு தடவை மாத்திரம் சொல்கிறேன் இதான் மெயின் சென்டென்ஸ் முக்குந்தாத் முக்குந்தன் நம்மை புனிதமாக்கட்டும் ஆனந்தின புனியாத் அரி நளினகதா சங்கபாணிர் முக்குந்த முக்குந்தா நகா புனியாத் முக்குந்தன் மகாவிஷ்ணு நம்மை புனிதமாக்கட்டும் எப்பேற்பட்ட மகாவிஷ்ணு அதுதான் வர்ணனை க்ஷீரோதன்வத் பிரதேசே சுச்சிமணி விலசை க்ஷீரோதன்வத் பிரதேசே க்ஷீரம்னா பாலு உதன்னு சொன்னால் இந்த இடத்துல சமுத்திரம் சமுத்திரம் ஆ என்ன அர்த்தம்னா க்ஷீர சமுத்திரம் பார்க்கடல் திருப்பார்க்கடல் அப்படிலாம் சொல்லணும் ஏன்னா மகாலட்சுமி அதுலேருந்து வந்தால் அதனால் அதுக்கு பேர் திருப்பார்க்கடல் ஆஹா க்ஷீரோதன்வத் பிரதேசே பார்க்கடலில் எப்பேற்பட்ட பார்க்கடல் எதுன்னா சுச்சி மணி விலசை சைக்கத்தம்னா மணல் எப்படிப்பட்ட மணல்னா ரொம்ப சுத்தமான ரத்னங்கள் நிறைஞ்ச மணலாம் சுச்சி மணி விலசத்து சைக்கத்தே அங்கே மணல் என்னவாக இருக்குதுன்னா அதுவே பார்க்கடல் பார்க்கடலோட கடையில் க கரையில் இருக்கிற மணல் எப்படி இருக்கும்னா அந்த மணல் தூய ரத்னங்களாலான மணல் க மணற்பகுதி ஃபுல் ஆஃப் ஜம்ப்ஸ் நம்ம இமேஜினுக்காக நம்ம வர்ண நம்ம சிந்திக்கிறதுக்காக சொல்கிறது ஆ பார்க்கடலில் பார்க்கடலுடைய கரை எப்படி இருக்குதுன்னா சுத்தி வரை பார்த்தாலும் ஒரே ரத்னங்களாக இருக்குது சுச்சி மணி சுச்சி மணினா சுச்சின்னா சுத்தமான மணின்னா நல்ல ரத்னங்கள் சுத்தமாக தூய்மையான ரத்னங்கள் பிரகாஷம் உள்ள ரத்னங்கள் விலசத்து விலசத்துனா பிரகாஷிக்கிறன்னு அர்த்தம் சுச்சி மணி விலசத்து சைக்கத்தே தூய்மையான இரத்னங்கள் ஒளிவிடுகின்றன பிரகாசிக்கின்ற மணிகளை உடைய மணல் பரப்பு போன்று இருக்கிற அந்த பார்க்கடலில் ஆக சுச்சி மணி விலசத் சைக்கத்தையே க்ஷீரோதன்வத் பிரதேசே அப்படி படிக்கணும் சுச்சி மணி விலசத் சைக்கத்தே ரத்னங்களெல்லாம் மணலாக இருக்கக்கூடிய ஒளிபுரிந்திய ரத்னங்கள் எல்லாம் மணலாக இருக்கக்கூடிய பார்க்கடலில் அப்படின்னு அர்த்தம் பார்க்கடலில் மௌக்திகா நாம் மாலா கிளுப்தாசனஸ்தகா முத்துக்கள் அதனால இந்த முத்து மாலைகளால் அலங்கரிக்கப்பட்ட ஆசனம் மௌக்திகா நாம் மாலா கிளுப்த ஆசனஸ்தஹா ஆசனஸ்தஹான்னு பார்க்கடலில் உட்கார்ந்துருக்கார் இங்கே படுத்துருக்காருன்னு சொல்லலை புஜகசயனை வரும்போது பார்த்துக்கலாம் இங்கே ஆசனச்சகா அமர்ந்திருக்கார் மணிமயம் அந்த முத்து மாலைகளால் அலங்காரம் பண்ணப்பட்டிருக்கும் இந்த இதுக்கு முன்னாடி டேபிளுக்கு முன்னாடி ஃபுல்லாக முத்து மாலை போட்டு போட்டு அலங்காரம் பண்ணால் எப்படி இருக்கும் அதில் உட்கார்ந்துருக்கார் மாலா முத்து மா மு முத்துகளால் செய்யப்பட்ட மாலைகளால் கிளிப்த ஆசனா அதெல்லாம் நன்றாக பற்றி இருக்கிற ஆசனத்திலே அமர்ந்திருக்கிறார் ஆசனஸ்தா விஷ்ணுன்னு அர்த்தம் ஆசனஸ்தா முக்குந்தா இந்த முக்குந்தகாவோட சேர்த்துக்கணும் ஆசனஸ்தஹா முக்குந்தா அப்புறம் அவர் போட்டிருக்கிற மாலை எப்படி இருக்குன்னா ஸ்பட்டிகமணி நிபைஹி மௌக்திகைஹி மண்டித்த அங்கஹா அவருடைய உடம்பு எப்படி இருக்குன்னா ஸ்படிகம் மாதிரி இருக்கான் அந்த முத்தல்லாம் முத்து அவ்வளோ குவா குவாலிட்டியாக ஸ்படிகமணி நிபைஹி ஸ்படிகமணிகளை போன்று பிரகாஷிக்கின்ற மௌக்திகைஹி முத்து மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறார் அலங்கரிக்கப்பட்ட அங்கத்தை உடைய முக்குந்தா மௌக்திகா நாம் மாலா க்ளூத்தாசனஸ்தா முக்குந்தா மணிபை மௌக்திகை மண்டித்தாங்க முக்குந்த அப்புறம் அடுத்தது என்னது உபரி விரச்சிதை முக்தபீயூஷ வருஷை சுப்ரைஹின நல்ல வெண்மையான அப்ரெஹி அதபிரைஹி அப்ரெஹி நேகங்கள் மேகங்கள் மேகங்களால் சுப்கி அப் அதப்ரைஹி அதே தான் அதப்ரைஹிங்கிறதும் அதோடு அதாவது அது சொரியறது அதப்ரேஹி மேகங்களால் பொழியப்பட்டுன்னு அர்த்தம் சுப்ரைஹி அப்ரைஹி அதப்ரைஹி ஆக தூய்மையான மேகங்கள் அந்த மேகங்களால் பொழியிறது மேகங்கள்லேருந்து பொழியக்கூடியது என்ன பொழியறதுன்னா முக்த பீயூஷ உபரி விரச்சிதைஹி முக்த பீயூஷ வருஷைஹி அவர் உட்கார்ந்துருக்கார் ஆசனத்தில் மேலே வந்து ஒரு பெரிய மண்டபம் இருக்குது முத்து விதானம்னே ஒரு பாட்டு இருக்குது தமிழில் திருஞானசம்பந்தர் பாட்டு அப்படின்னு நினைக்கிறேன் முத்து விதானம் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது முத்து விதானம் விதானம்னு சொன்னால் மேலே அவர் உட்கார்ந்துருக்கிற ஆசனத்துக்கு மேலே ஒரு வெண்மையான மேகங்கள் பொழிஞ்சால் எப்படி இருக்குமோ அப்படி முத்துக்கள்லாம் தொங்குறதாம் சுப்ரைஹி அப்ரைஹி அதப்ரைஹி உபரி விரச்சிதைஹி உபரி விரச்சிதைஹி சுப்ரைஹி அப்ரைஹி அதப்ரைஹி அப்படி படிக்கணும் அதப்ரைஹி முக்த பீயூஷ வருஷைஹி பீயூஷம்னா அமிர்தம் வருஷைகி அப்படின்னு சொன்னால் அதப்ரைஹி வருஷைகியோடு சேர்த்துக்கணும் முக்த பீயூஷ வருஷைஹி ஆ முத்துக்களால் ஆகி அமுதம் முத்துக்கள் அமுதம் மாதிரி பொழியர் தான் உபரி விரச்சி தைகி அதப்ரைஹின்னு போடலாம் அதப்ரைஹின்னு சொன்னால் இந்த வருஷைஹின்னு சொன்னதுனால அதப்ரேகிக்கு அர்த்தம் சுப்ரைஹி அப்ரைஹி அதப்ரைஹி உபரிவிரச்சிதைஹி சுப்ரைஹி அப்ரைஹி அதப்ரெயி முக்தபீயூஷ வருஷைஹி ஆனந்தீ முக்குந்த ஆனந்தமாக இருக்காராம் அதில் சுவாமி ஆனந்தமாக பெருமாள் இருக்கார் முக்த பீயூஷ வருஷை ஆனந்தி ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய முக்குந்தன் அரி நளின கதா சங்கபாணிகி அரி நளின கதா சங்கபாணிகி அரின்னு சொன்னால் சக்கரம் கையில் இருக்கிற விஷ்ணு சக்கரம் நளினன்னு சொன்னால் தாமரப்பு கதா அப்படின்னு சொன்னால் கத அப்புறம் சங்கபாணிகி சங்கபாணிகின்னா சங்கு அப்போ சங்கம் சக்கரம் தாமரை கத இதுதான் பொதுவாக வனமாலி கதி ஷாருங்கி அங்கே ஷாருங்கனா வில்லு அப்புறம் நந்தக்கின்னா கத்தி ஆக கத்திவே அதாவது நந்தக்கிங்கிறது ஒரு வாள் வனமாலி கதி ஷாரங்கி சங்கி சக்ரீச்ச நந்தக்கி அது அப்புறம் பார்ப்போம் அதெல்லாம் வரல இப்போ ஏன்னா அது வராது இதில் அது கடைசியில் இருக்குது பலஸ்ருதியில் சங்கராச்சாரிய அந்த வனமாலி கதி சாரங்கிலாம் சொல்லலை அதெல்லாம் நம்ம பின்னால் சேர்ந்தது இப்போ வனமாலி அப்படின்னு சொன்னால் அது சொல்லிவிடுவோம் இப்போவே வனமாலின்னு சொன்னால் வனத்தில் இருக்கிற புஷ்பங்களால் மாலை போட்டுருக்கார் கதி கதின்னு சொன்னால் கதை வச்சுருக்கார் வனமாலி கதி ஷாரங்கி ஷாரங்கின்னா வில்லு சார்க தன்வா வில்லு ஷாரங்க வில்லம்பு சங்கி சக்ரி கதையும் வச்சுன்ட்ருக்கார் சங்கு சக்கரம் இருக்குது அதை தவிர வில்லும் இருக்குது நந்தகி இடுப்பில் வாழ் வச்சுட்டுருக்கார் நந்தகி ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணு வாசுதேவா அபிரக்ஷத்து நாராயணா விஷ்ணு வாசுதேவா எல்லாரையும் காப்பாத்தட்டும் அப்படிங்கிறது தான் வனமாலிக்கு அர்த்தம் ஆனால் இங்கே என்ன ந அறி அரிங்கிறது சக்கரத்தை குறிக்கிறது நளினம்ங்கிறது தாமரையை குறிக்கிறது கதாங்கிறது கதா கதாயுதத்தை குறிக்கிறது சங்கபாணி முக்குந்தா நகா புனியாத் ஆனந்தீ முக்குந்தாத் ஆனந்தமான முக்குந்தன் நமக்கு ஆனந்தத்தை புனிதப்படுத்தி ஆனந்தத்தை கொடுக்கட்டும் அீரோதன்வத் பிரதேசே சுச்சிமணி விலசத் சைக்கத்தேர் மௌக்திகாம் மாலாக்ளுசனஸ்திகமணினிபைர் மௌக்திகைர் மண்டிதாங்க சுப்ரைரப்பிரைரதிரைருபரிவிரச்சிதைர்முக்தபீயூஷ வருஷை ஆனந்தீன்புனீயா தரிநலினகதா சங்கபாணிர் முக்குந்தா ஸ்லோகம் சொன்னால் அர்த்தம் ஞாபகத்துக்கு வரணும் ஆமாம் ஏன்னா இது நிறைய பேருக்கு வாயிலே வராது சரியா இந்த கஷீரோ போதே போய்டும் ஜீவன் போயிடும் சுப்ரே ரப்ரைப்ரெய்ரு பரிவிரஜிதைர் முக்த பீஜூஷவர் அப்படின்னா அந்த இடத்துல முழுங்கிடுவான் சொல்கிறது கொஞ்சம் கடினமாக தான் பொதுவாகவே அக்ஷர சுத்திக்கு விஷ்ணு சாஸ்திரநாமன் சொல்லணும்னு சொல்கிற வழக்கம் உனக்கு வாய் நல்ல சுத்தமான அக்ஷரமெல்லாம் வரணும் சம்ஸ்கிருத பாஷையோட அக்ஷரங்கள்லாம் நல்லா வரணும்னா விஷ்ணு சாஸ்திரநாமம் சொல்லி பழகுன்னு சொல்லுவோம் ஸ்ரீத ஸ்ரீ ஷஸ்ரீனிவாச ஸ்ரீநிதி ஸ்ரீவிபாவனஹீதரஸ்ரீகரஸ்ரேய ஸ்ரீமான்லோக திரயாஸ்ரயா இதெல்லாம் சொல்கிறதே சொல்லுவாங்க இதெல்லாம் பல்ல உடைக்கிறதுமா நாமாக்கள்லாம் பல்ல உடைக்கிறதுன்னு அப்படி இந்த நாமங்கள் அந்த என்ன அல்பப் பிராணம் மகாப்பிராணெல்லாம் கரெக்டாக சொல்கிறதுக்கு விஷ்ணு சாஸ்திரநாமத்தை சொல்லி சொல்லி பழக சொல்லுவாள் மெதுவாக சொல்ல சொல்லுவாள் மெதுவாக சொல் நிறுத்தி சொல்லு அப்படி சொல்லி பழக்கி அக்ஷர சுத்திக்காகவே விஷ்ணு சாஸ்திரநாமம் சொல்கிற பழக்கம் உண்டு சரி முக்குந்தகா இனி அடுத்த ஸ்லோகம் இருக்குது இந்த அடுத்த ஸ்லோகம் நம்ம பின்னால் அர்த்தம் பார்க்கலாம் இந்த அடுத்த ஸ்லோகம் வந்து தொடக்காச்சாரியார் பண்ணினது ஸ்ருதிசார சமுத்தரணம் அப்படிங்கிற ஒரு கிரந்தத்தில் கடைசியில் முடிக்கிறபோது சொல்லியிருக்கார் இந்த ஸ்லோகம் பூ பாதவ் எஸ்ய நாபிஹி ஸ்லோகம் ஆக அந்த ஸ்லோகம் கொஞ்சம் இது வந்து விஸ்வரூபம் இப்போ நாம் பார்த்தது ஒரு ஒரு இடத்துல ஒரு பர்டிகுலர் ஒரு அப்படியே கற்பனை பண்ணி பார்க்கலாம் முத்து மாலைகள் முத்தெல்லாம் அப்படியே இறஞ்சிருக்கு பார்க்கடல் இருக்குது அந்த பார்க்கடலுக்கு நல்லூரில் ஒரு சிம்மாசனம் மாதிரி ஆசனம் இருக்குது அது முக்தாசனம் ஃபுல்லாக முக்து மயமாக இருக்குது ஆசனம் முழுக்க முக்தாக இருக்குது அங்கே மலை அந்த மேலே என்ன வெள்ளைச்சாத்தியும்பான் நம்ம ஊரில் வெள்ளச்சாத்தி உண்டு இல்லையா வெள்ளச்சாத்தி பச்சை சாத்தி எல்லாம் இங்கே வந்து நம்ம திருச்செந்தூர்லாம் உண்டு அது மாதிரி ஒரே வெள்ளையாக இருக்குது கடலும் பார்க்கடல் ஆசனமும் முத்து மேலே அந்த மேலே இருக்கிறதும் முத்து அதில் தொங்குறதும் முத்து இவர் போட்டுருக்கிறதுலாம் முத்து இந்த முத்துங்கிறது தமிழ்சொல் சம்ஸ்கிருதத்தில் மௌக்திகம் இந்த ஆணிமுத்துன்னு வேற சொல்லுவா அதில் பாரதியார் சொல்கிறார் ஆணிமுத்து மாலையினால் நம்ம இது வாணி கலை தெய்வம் மணி வாக்கு உதவிடுவாள் ஆணிமுத்தை போன்று ஆணிமுத்தை போன்ற அறிவுமுத்து மாலையினாள் அப்படிம்பர் ஆணிமுத்தை போன்ற அறிவுமுத்து மாலை ஆஹா அது எப்படி வெள்ளையாக இருக்கோ நம்ம ஜானமும் சாத்விகமாக அர்த்தம் இப்போ சொல்லியிருக்கிற வர்ணனை முழுக்க சாத்விக ஒரு வியாக்கியானம் பார்த்தேன் இது முழுக்க பார்க்கடல் வெள்ளை எல்லாம் அவர் வேற இன்னொரு வேறு இருக்குது சுக்லாம்பரதரம்ங்கிறதுக்கு வெள்ளா வஸ்திரம் கட்டின்றிருக்காருன்னு இருக்குது எப்பவும் பெருமாள் ஒரே மஞ்சள் வஸ்திரத்தையே கட்டின்னு இருந்தாருனா போர் அடிக்காது நம்மளை மாதிரியா எப்பவும் ஆரஞ்சு கலர் தான் ஒரு வெள்ள வஸ்திரம் கட்டின்ட்டுருக்கார் ஆப்பேர்பட்ட அது முழுக்க முழுக்க சத்துவ பிரதானம் அது ஏக்கரூபம் ஒரு இடத்துல இருக்கிற பெருமாளை தியானம் பண்ணுறது இங்கே பிரபஞ்ச விஸ்வரூபமாக இருக்கிறது அங்கே ஏக்கரூபம் அதுலேயே அற்புதமான வர்ணனை இங்கே அநேக ரூபத் தியானம் சொல்கிறார் நம்ம அடுத்த வகுப்பில் இதோட அர்த்தத்தை பார்க்கலாம் நமஸ்தாய சஹசிரமூர்த்தே சகசிரபா தாட்சிபாஹவே சகசிரநா புருஷாயிரு சோட்டியுதாரிணே நம மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அருள் வா்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம்ஷாஷா ஹரி ஓம் கோவிந்தநீர்த்தனாஜிக்கு